காதல் உீலன் ஈகழ்ந்தீலன் கடன் ஈதென்று உணர்ந்தும் கம்பர் தூக்கி வைச்சார் இதுவரையிலும் அப்பா சொல்லி எந்த உன்னையும் அவர் மருத்துவன் அல்ல ராமன் திருக்குறளோ நாள்தூட அவருக்கு நீதி இல்லை ராமபிரானுக்கு எது நீதியினர் அப்பா வாயிலிருந்து வருவது எது அது நீதி வன் ஏவியது அது நீதி என்று உணந்தும் எது அப்பா வாயிலிருந்து வருதோ அதுதான் நீதி என்று உணந்தும் அப்பணி தலை நின்றான் அதை வாங்கி கொண்டானான் யாது கொற்றவன் யாது கொற்றவனுங்கிறது எப்படி பிடிக்கும்னு கேட்டா யாது கொற்றவன் ஏவியது இப்ப அரசு கொடுத்ததுனால மட்டும் யாது கொற்றவன் ஏவியது நாளைக்கு ஆடி சூழ்நிலமெல்லாம் நீ போய் தடைகள் தாங்கி வாடும்போது கொற்றவன் ஏவி இது கிணத்திலிருந்து விழுநாளும் விழுந்தது இந்த அரசு பெருநாளும் யாது கொற்றவன் அப்படி படிக்கணும் யாது கொற்றவன் ஏவியது அதுவே நீதி ஏற்கனவே நின்ந்தும் அப்பணி தலை நின்றான் யாது ஏது அதுவே நீதி ஏற்கன நினைந்தது அப்பணி தலை நின்றார் என்று படித்தால்தான் கம்பர் திருவுள்ளத்தை அறிந்து படிச்சதாக அர்த்தம் அப்படியா இங்கேயும் அரசு இந்த அரசுமாக பார்க்கணும் தசர சக்கரவர்த்தி அரசும் இங்கே பொத்தப்பி நாட்டில் இருக்கிற கண்ணப்பர அரசுமாக இரண்டையும் பார்க்கிறோம் அதனால் இங்கே அந்த பெருமகன் தந்தை நீலை உட்கொண்டு தளர்வு கொண்டு தங்கள் கூலத்தலைமைக்கு தந்தை நீலை உட்கொண்டு தளர்வு கொண்டு காதல் உத்திலன் என்பது அர்த்தம் தங்கள் குலத்தால் மிக்கிச்சார்பு தோன்ற வந்த குறைபாடனை நிரப்புமாறு மனங்கொண்ட குறிப்பினால் கடன் இதன்று உணந்தும் அப்படின் சொற்களினுடைய வாய்பாடுகள் வேறாக இருந்தாலும் இருவருடைய பேருள்ளமும் ஒன்றாக மிகிறது அதனால் மறாமை கொண்டு முந்தைய அவன் கடல் வணங்கி முறை தந்த முதற்ரிகை உடைதோலும் வாங்கிக் கொண்டு என்ன அர்த்தம்னா அந்த ஆடையும் அந்த வாழையும் கொடுத்த உடனே உடனே அப்படியே மகிழ்ந்து வாங்கினாரா இல்லை இகழ்ந்து வாங்கினாரா இல்லை மகிழவும் இல்லை இகழவும் இல்லை காதல் உத்தீலன் இகழ்ந்தீலன் கடன் இழந்து உணந்தும் யாரு கொற்றவன் ஏவியது சொல்லது கருதப்போ போய் சொல்வாரு வர சொல்வாரு வேற வேலை இல்லையா அது மாதிரி அந்த மாதிரி பையன் படகுல யாது கொற்றவன் கூறியதுன்னு சொன்ன ஒன்னு கம்பராம எனக்கு கெட்டுப்படாது யாது கொற்றவன் ஏவியது அதுவே நீதி இணைந்தும் அதான் நம்ம கூட தலைப்பெல்லாம் கூட இந்த மாதிரி ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி சில பகுதிகளையாவது கொடுத்து நினைவு கொள்ளனும் வர்ற ஆன்மாவில் ஒரு ஆயிரம் ஆன்மாவில் ரெண்டு ஆன்மா உள்ளதுல தைச்சா போதும் தைக்கணும் அதுக்கு தான் விழாவே தவிர பேசியதே பேசிட்டு வந்ததே சொல்லி பேசிட்டு முடிச்சுட்டு போயிடும் அதுபி இல்ல அது போல கண்ணப்பர் நீங்க சொற்புழிவு அங்கதான் இப்பமே தவிர இந்த பகுதியில் மூச்சு விட மாட்டோம் நேரம் ஆகல்தான் தமிழகம் ஒரு மருங்கு இப்பொழுது கூடுமானவரை பேச்சு வேண்டாம் எங்களுக்கு இந்த மாதிரி பாடமாக வேண்டும் ஒரு வி நானும் விரும்புறேன் ரொம்ப காலம் ஆகுது காலம் பதினெட்டு குறைந்தபட்சம் தாண்டிருப்போம் மூவாயிரம் பாட்டுக்கு மேல போய் மூவாயிரம் மட்டும் சொற்பொழிவாக கருதி இருந்தால் நிச்சயமே போயிருப்போம் எந்த காலத்துல முடிந்து அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருது வரமா வருது என்ன பண்றது ஆனா வந்தாலும் சரி சின்ன வரைக்கும் சோக நினைத்த வரைக்கும் சரி இல்ல இதெல்லாம் கண்டபுற எப்படி கம்பேர் போறோம் கிடையாது உடைகோலும் சூரியையும் கை கொடுத்தான் உடனே அவரு வாங்கினாராம் உடைதோலும் வாங்கிக் கொண்டு சிந்தை பரங்கொள நின்ற தின்னார்க்கு திருத்தாதே முகமலர்ந்து செப்புகின்றான் அதை வாங்கும் சிந்தை பரங்கொலன் தன் செயலற்று வாங்கின திருவருள் அப்பாவுடைய ஆணை இது நமக்கு கிடைத்தது அவ்வளவுதான் உடையும் கையில அந்த அப்பா சொல்றாங்க நம்முடைய குலமரவர் சுற்றத்தாரை நான் கொண்டு பறித்த அதன் மேல் நலமே செய்த இது வரைக்கும் நான் எப்படி மக்களையே அப்படி கருதும் இறை காக்கும் சின்ன பிள்ளை கேக்குது அரசே அரசா காப்பா அப்படின்னு அதெல்லாம் கேக்கப்படாது உட்காரு அப்படின்னு கேடாது நம்ம எல்லாம் ராஜா அரசன் காக்கிறான் அரசனே அவன் தவறாமல்டா இக்கும் வையகம் எல்லாம் அவனை எது காக்கும் முறை காக்கும் எப்படி இருந்தாலும் முட்டாச்சையின் அந்த பிழையாதி இருப்பானால் என்று சொன்ன எழுத்துக்கெழுத்துல எழுத்துக்கெழுத்துல எப்படித்தான் மாட்சி எல்லாம் இறைமாட்சி எல்லாம் பாடினார தெரியவரு எனவே நம்முடைய குலமரவர் சுற்றத்தாரி நான் கொண்டு பறித்ததன் மேல் நலமே செய்து நீ நன்மையே செய்யணும் மக்களுக்கு தெம்முனையில் அயற் புலங்கள் கொண்ட தின் சிலையின் சிறப்பின் வாழ்வாய் இரண்டு அருமை ஒன்று என்னன்ன நம் கீழ் இருக்கின்ற மக்களை நலமாக காக்கணும் இன்னொன்று அரசற்குண்டு உரியது நமக்குன்னு அடுத்த விட்டுக்காரன் சொல்லிருக்கிறது தப்பு ஆனா அரசுக்குன்ன அயல் புலங்கள் இருக்கிறத கவர்ந்து தன் வெற்றி பெருக்குவது அவன் அறம் அரசியலம் அரசியலறம் வேறு தனிநபர் அறம் வேறு அரசியல் அறம் என்னன்னு இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உருபொருளும் உல்கு பொருளும் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் அரசனுக்கு எப்படி பொருளாதாரம் பெருக்க வேண்டும் திருவள்ளுவர் இந்த பொருளாதாரங்க சொல்ல சொல்லல அதனால பொருளாதாரம் இல்லையா எந்த சொல்லாத சொன்ன சொல்ல பொருங்க அது அரசுடைமை ஒன்னார் பெரு பொருள் பைவரை அடித்து ஒடிக்க அதனால் வருகிற பொருள் அவனுடைய பொருள் தான் சிறு தொண்டர் போய் வாதாவி பொருளை எல்லார்டையும் கொண்டு வந்து கொடுக்க இது அரசியல் அறம் வேறு தனிநபர் அறம் வேறு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் திருக்குறள்கள் அதனாலதான் நான் கூட சொல்றது உண்டு மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் காந்தியடிகள் தன்னை உதைத்த போது பொறுத்துக் கொண்டார் தனிநபர் அறம் ஆனால் நவகாலியில் எல்லாம் கற்பளிக்கப்படுகிறார் பொறுப்பொருள் என்பது அறமாகாது அவரம் மெய்ப்பொருளாய தத்தா நபர் என்று சொன்னார் தான் இருக்கும் தன் மனைவி ஒருத்தர் சொருக வந்திருந்தார் தொலைச்செஞ்சது அப்பதான் மெய்பொருளாவார் சமுதாயம்னிநபர் அறம் கொலையில் கொடியாறை வேந்தொடுத்தல் பைங்கோல் கலையற்ற குடிபரங்காத்தோவி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் சமுதாய வேறு தனிநபர் வேறு முருகா முருகா அதனால வெம்முனனையில் அயற்புலங்கள் கவர்ந்து கொண்ட தின்சிலையின் வளமுடியா சிறப்பின் வாழ்வாய் எனவே இரண்டு ஆசீர்வாதம் ஒன்று என்னை விட நீ மக்களை நன்றாக காக்கனும் இன்னொன்று அயற்புலங்களில் வென்று கொண்டு நம்முடைய நாட்டினுடைய நலனை பெருக்கணும் பலத்தையும் பெருக்கணும் ஒன்னார் பெருபொருளும் வேந்தன் பொருள் என்று சொன்னாரே பெருக்கணும் இப்படி வாழணும்பா வெம்முனையின் வேட்டைகளும் உனக்கு வாய்க்கும் இது ஆசீர்வாதம் இனிமேல் உனக்கு எல்லா நலங்களும் பெருகும் விரைந்தினி தாழாதே வேட்டையாட முரண்வன் தங்களோடும் எழுகைய அப்பா நல்ல அருமையா கடமையும் அறிவுறுத்தி ஆசீர்வாதமும் அனுப்பிவிட்டான் இந்த ஆசி பலிதமாவதற்கு ஏற்ப தெய்வங்களுக்கு எல்லாம் தேவராட்சி அடைத்து அந்த அருமையான வழிபாடும் செய்யவிட்டார் அப்போ தன்னுடைய ஆசி தெய்வ ஆசி இரண்டும் நிற்க எப்படி பாருங்க ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொன்னா இறைவனையை அந்த மாதிரி செய்து செய்யறது தமிழர்கள் வந்து என்னையும் கடல்வாழிப்பு வழிபாடு இல்லாதவர்களா இருக்கிறாங்க சங்கலிகளும் சங்கலிகளும் சரி இல்லங்குற பேச்சு எங்களுக்கு தெரியல எங்க சங்கலிக்கும் தனியா இருக்கு அது வேற சங்கலிக்கும் வேற இருக்குமே தெரியல அது என்னமோ தெரியல படிக்கிற சங்கலிக்கல நட்டினை குருந்து கட்டம் கலியும் அகம்பரம் பார்க்கறோம் பத்து பாட்டு இல்லதான் ஒண்ணுமே தெரியல என்னமோ எங்கிருந்து வந்தது எனவே விரைந்து தாழாதே வேட்டையாடையும் முரண்மன் சிலை வேறர் தங்களோடும் எடுகயன விடை கொடுத்தான் இயல்பு நின்றான் இப்பொழுது அப்பாவுடைய ஆசிர்வாதம் தெய்வாசியோடு பெற்றுவிட்டார் நம்முடைய தின்னனர் செங்கன் வயக்கோடையேறு அன்ன தின்மை தின்னனார் செய்தவற்றின் வெங்கன் விரல் தாதிகள் வணங்கி நின்று அருமை இன்னைக்கும் இருக்கிறது திருமணங்கள்ல சென்ற போன போன உடனே வணங்கிக்கணும் வணிகிக்கணும் வணங்கி தண்ணீர் கொடுக்கிறாங்க கொடுத்த பிறகும் வணங்கிக்கணும் நின்று பேசலாம் பேசி முடித்து மீண்டும் விடைபெறுகின்ற பொழுதும் வணங்கிணும் திருமணங்கள்ல தான் இன்னும் கொஞ்சம் அமைப்பு இருந்துகிட்டு அப்படி அமைந்திருப்பதுக்காக தந்தையாரை வந்தவுடனும் வணங்கினார் வணங்கி அவர் சொன்னவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மீண்டும் விடைபெறுகின்ற பொழுதும் வணங்கினார் வணங்கி செல்கிறார் இதெல்லாம் மரபாக இருந்த ஒரு காலம் இருந்தது அதனால இப்படி வணங்கி வேடரோடும் மங்கள நீர் கலைக்கு சுனை படிந்து மனையின் வைகி வைகெருளின் புலர்காலை வரி விற்ற்சாலை ரொம்ப அருமை மங்கள நீர் சுனை படிந்து மனையின் வைகி வைகிருளின் புலர்காலை வரி விற் சாலை பொங்கு சிலை அடர்வேட்டை கோலம் கொள்ள புனிதொழில் பழிஞருடன் பொலிந்து புக்கார் போனார் போய் வந்து நீராடினார் மறுநாள் காலையில சரியா பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்க பத்தர் மாதிரி கால புறப்பட்டு புறப்பட்டு நெறி கொண்ட குஞ்சை சொல்லு துஞ்சனி வெந்து பொங்க முறிகொண்ட கண்ணி கடைமொய் ஒளிப்பீலி சேர்த்தி வெறி கொண்ட முல்லை பிணி மீது குறிஞ்சி வெச்சி செரிகொண்ட வண்டின் குலம் சீர்கொல பின்பு செய்து அவ திண்ணனாரை வர்ணிக்கின்ற இடம் இந்த இடம் தவிர வாய்ப்பில்லை அதனால கேசாதி பாதம் தலை முதல் கால் வரை வர்ணி சொல்ற இந்த வர்ணம் நமக்கு என்ன விளங்கலைன்னு கேட்டா ஒரு வேடர்கள் வேட்டைக்கு புறப்பட்ட இன்ன மாதிரி எல்லாம் அணி அணிந்து புறப்படுவாரு இப்பதான் தெரியுது இது மாண்பு மிகு அரண்மனில் எப்படி தெரிஞ்சது தெரியல மாண்பு இருந்து அது அரண்மன இருந்து முதலமைச்சராக இருந்த பெரியவருக்கு எப்படிதான் தெரிஞ்சும் தெரியல இந்த பழக்கம் எல்லாம் இப்ப பல செடி எல்லாம் தெரியாது எங்களுக்கு அதெல்லாம் அணிந்தார்னு சொல்றாரு நெறி குஞ்சி சுருள் துஞ்சி நிமிர்ந்து பொங்க நெறி கொண்ட குஞ்சியான் நல்ல கர்ணிங்க இருந்துதான் யாரு தின்னனா இருக்கு எப்படி பார்த்தார தெரியல அருமையான வளைந்து நல்ல கூந்தல் அதுல நிமிர்ந்து பொங்க முறி கொண்ட கண்ணி கிடை மொய் ஒளி பீலி சார்த்தி மயிர்பீலிய தலையில அப்படி சொல்லுனாங்கலாம் அது பழக்கம் போல இருக்கு வெறி கொண்ட முல்லை பிணி மீது குறிஞ்சி வெச்சி செறி கொண்ட வண்டின் குலம் சீர்குல பின்பு செய்து முல்லை மூணும் கலந்து அப்படி நல்ல வச்சிருக்காங்களா முன் நெற்றியின் மீது முருந்தடை வைத்த குண்டி தண்ணீர் பொறி கொண்ட மயிர்கயிர சாத்தி இந்த மயிர்ப்பிளில் இருக்கிற அந்த கயிறு ஒண்ணு நெற்றியல் அப்படி கட்டுவாங்களாம் கட்டியிருக்கு மின் நெல்சிகள் சங்கு விலங்கு வெண்தோடு காதில் மன்னி நின்றன மாமதி போலவைகே காதில் அருமையா அந்த தோடு அந்த ஆண்களும் அணிதிர தோடு இருக்கு தோடுடைய சமியன் நல்லவா அதனால தோடு அணிந்திருக்கலாம் கண்டத்திடைவென்று சுவடி கதிர் மாலை சேர கொண்ட கொடு பண்மணி கோத்திடன கொடு துண்ட பிறை போர்வன தூங்கிட வேங்கை வந்தோல் தந்த செயல் பொங்கிய சன்ன வீரம் தயங்க கழுத்துல என்னன்னாரு பல மணிகள் கோத்து அதோடு கூட சங்கு நாளாகப்பட்ட மணிகள் இவற்றை எல்லாம் அருமையா கழுத்துல இது தலையில அணி இது அணிந்திருக்காரலாம் மார்கில் சிறுதந்த தாரில் பொலி தோல் வலயங்கள் மேற்களைத்து மின்ன தோல் இப்படி இருக்கிற அந்த தோல் வலயம் அமைப்புலி கங்கனம் இது திகழ்ந்த முன்ன கார்வி நான் எரி கைச்செறி கட்டி கட்டி இந்த கையில அந்த வில் வைத்துக் அந்த இழுத்த எல்லாம் போர் செய்யணும் அதனால அந்த கையில் அணிகிற அணிகளெல்லாம் இந்த மாதிரி இழுத்தாலோ விடும்போதோ எதுவும் கீழே விடாதவாறு அப்படி எல்லாம் பிணித்து கட்டிருப்பார்களாம் அது மாதிரி வைத்து அறையில் சரண துறி ஆடையின் மீது பப திரையிட்படுவல் அழகாத்து விளிம்பு சேர்த்து நிறைய புலினியுடைய தோள்கறி கைப்புரஞ்சூல் விரையில் துவ துவர்வார் வீசி போக்கி அமைத்து வீக்கி இடுப்புல அந்த இதெல்லாம் கட்டி இடுப்புல சேர்ந்து அம்பு இப்படி வைத்திருக்கும் அதுல இப்படி இருக்கும் அம்பரா துணி அதுல விட்டு இவங்க செய்யணும் அதனால அந்த அம்பரா வரைக்கும் ஒன்னும் இடையூறு அது கீழே அந்த ஆடையும் இப்படி எல்லாமே கட்டி இருந்தாராம் வீரக்கடல் காலில் வளங்கணிந்து பாதம் சேரத்தோடு நீடு செருப்பு வெறுப்பு வாய்ப்பிவ நல்ல காலில் கடல் கட்டிருந்தாரா காலில் செருப்பு போட்டிருந்தார் ஏன் இது திருமிய நிலையே படப்போகுது அதனாலதான் செருப்பு சொன்னர் செருப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த செருப்புக்கு வேற ஒரு சொல்லு தெரியுங்களா தொடுதோல்னு பேரு தொடுதோல் அந்த காலிலேயே தொட்டுக்கிட்டு இருக்கிற தோல் அது தொடுதோல்னு பேரு செருப்பு அப்படின்னு சொல்றது அது கூட போட்டார் எனவே தலையில் அந்த மயிர்பீடியை செருகினார் என்று சொன்னதிலிருந்து காலில் வந்து வீரக்கடலும் இந்த செருப்பும் அணிந்து என்பது வரையிலும் கேசாதி பாதமாக தலைமுதல் அடியீராக அந்த கண்ணப்பனாரை வர்ணித்தார் இப்படியாக அமைத்து வீக்கி அங்கு அப்பொழுதில் பூனத்திடர் வாங்க ஓங்கி துங்கப் பெருமாமடை போன்று துன்னந்தொழிப்ப வெங்கட் இன நீடு விலங்கு விலங்கி நீங்க செங்கைத்தலத்தால் தளவித் திருநான் எரிந்தார் பல்வேறு புதை பார்த்துடன் போதையேவிடராய் துடிமேவி ஒலிக்கும் சொல் வேறு வாழ்த்து போல்வார் அடல் வாழி தெரிந்து நின்றால் முதலால் போறதுனால் அந்த வேட்டையாடுவதற்கு எல்லாரும் அங்க இருக்கவங்களும் அருகில் இருப்பார்களாம் வாழ்த்த அல்லவா தின்னனார் அந்த முழக்கம் எல்லாம் செய்தாரலாம் மானச்சிழிவாடர் அருங்க நெருங்கு போது இங்கு பாணற்லமாமலர் படர் ஜோதியார் தேனல் தசை தேரல் சருப்பொறி மற்றும் காணப்பரிநேர் கடவுள் புறையாட்டி வந்தாள் இவர் புறப்படுகிறார் அந்த தேவராட்டி எல்லாம் வழிபாடு செய்துட்டு வந்துட்டாங்க இது ஒரு அருமையான நல்ல சொகுணம் சொல்றோம் புறப்படுகிறார் எல்லாம் அந்த ஆடையெல்லாம் இருக்க கட்டி கொண்டு அந்த நேரத்துக்குள்ள வழிபாடு எல்லாம் செய்துட்டு சேடச் சோடு வந்தது நின்று எங்கு முயக்கும் சிலைவேடர்கள் இங்கு சென்ற வல்லல் திருநெற்றியில் சேடை சாத்தி உன் தந்தை தந்தைக்கும் இத்தன்மைகள் உள்ளவல்ல நன்றும் பெரிது உன் விரல் நம்மளவென்று நெற்றியில் சேடை சாத்தி அருவி அந்த நெற்றியில் அப்படியே திருநீர் அணிந்தாராம் அணிந்து உனக்கு உங்க அப்பாவுக்கு மட்டுமல்ல இனி உங்களுடைய குளத்துக்கெல்லாம் மேலாக நீ இந்த வேட்டையில சிறந்து பெரிய அரசர்கேவராட்டியும் வாழ்த்தினாரலாம் அப்படி வாழ்த்து அப்பெற்றியல் வாழ்த்தும் மனங்குடைய ஆட்டிதன் செப்பற் சிறப்பு செய்து போக்கி அருமை பாத்தீங்களா அந்த தேவராட்டிக்கு என்ன பண்ணார்னு கேட்டாரு சிறப்புகள் எல்லாம் தந்தாரலாம் ஏன்னா இவர் அரசர் இளவரசர் இல்ல இளவரசர் அரசே ஆயிட்டாரு அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கோவில் வந்தாங்கன்னு இன்னைக்கு அப்படி சில மரபு திருமணங்கள்ல உண்டு அவங்க வழிபாடு செய்துட்டு வந்த பிறகுதான் பெரும்பாலும் பேசுவாங்க திருமடங்கள்ல எல்லா மடங்களையும் இப்படிதான் இருக்கு வழிபாடு செய்வதற்கு முன்னே பேச மாட்டாங்க அது எவ்வளவு நேரம் ஆனால் செய்து வழிபாடுலாம் முடித்துட்டு மீண்டும் வந்து பாராயணம் செய்வாங்க திருமுறை பாராயணம் அது செய்த பிறகுதான் பேச்சுங்கிறது வரும் அதுவும் வியாழக்கிழமைன்னா திருப்பணந்தாள வராது தருமபுரத்துல வராது ஏன்னா வியாழக்கிழமை மௌனமா இருக்கிறவங்க அப்படி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க அப்படி வருகனே பிரசாதம் வரும் சேடம் சேடம் வரும் திருக்கட ஊரில இருந்து வந்துருக்கு வைசூரன் கோயிலு வருது சீலந்து வருதுன்னு சொன்னா நீங்க எத்தனை பேர் வந்து குஜராலி வந்து நின்னா கூட இந்த அவங்க வாய் திறந்த பிறகு முதல்ல அழைப்பு யாருக்கு வரும் கூட்ட இந்த சேடம் பிரசாதம் கொண்டு வந்தவங்களை முதல்ல பார்ப்பாங்க ஆமா ஆமா இந்த பிரசாதம் கொண்டு வந்தவங்களை முதல்ல பார்த்து அவங்களை அனுப்பிச்சிட்டு ஆனா ரொம்ப நேரம் ஆகாது கொண்டாந்து கொடுப்பாங்க எட்டு அவங்களுக்கு சிறப்பு செய்வாங்க அதை தட்டிலே வச்சு கொடுத்து வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்க நாலு அஞ்சு கோயில் இருபது கோயில் வந்திருந்தாலும் இருபது கோயில் இருக்கவங்கள சேடத்தை வாங்கிய பிறகுதான் குஜராத் குஜராலாம் போயிட்டு சொல்றேன் வந்தாலும் வந்தது அவரே வந்தாலும் கூட அப்புறம் தான் பாப்பாங்க அந்த சிறப்பு செய்வது விடமாட்டாங்க அது கொடுப்பது மேற்கொண்டு எடுத்து போந்தார் தாலில் வால் செருப்பர் தோல் தலை தீடு தானியார் வாலியோடு சாபமேவு கையர் வைய கண்ணனார் ஆலி ஏறு போல ஏகம் அன்னலார் முன் எண்ணார் மீளி வேட நீடு கூட்டம் மிக்கு மேல் எழுந்தது இது இசை காரணம் என்னன்னு கேட்டா அவர் புறப்படுகிறார் சொல்லுகின்ற பொழுது ரைட் லெப்ட் ரைட் போட்டு சத்தம் அது மாதிரி இவர் புறப்படுகின்ற பொழுது சத்தத்தை அந்த இசை வைக்கிறார் பண்டொடர்பு நித்த பாசம் மண்டி மல்லர் கொல்லவே வெண்டு மெங்கு வேடர்வில் சென்று நீடு மாறு போல் செய்ய தாள் வாய வாய் ஒன்றொண்டு நேர் படாமல் ஓதி நாய்கள் ரெண்டு பக்கமும் என்ன வேடர்கள் பின்னே வருகிறார்களாம் இருமருங்கும் நாய்கள் வருகின்றன ஏன்னா அது அந்த வேட்டையாடுவதற்கு நாய்கள் ரொம்ப பெரிதும் உதவியாக நிற்கும் அதனால அவையெல்லாம் வர போர் வளை தொழில் புறத்திலே விளைப்ப சார் வளைப்ப அடுத்த குன்று காணமா வளைக்கணில் இரஞ்சுமந்து வந்த வெற்பினார் முன்னால் என்ன பண்றது கேட்டா அங்காங்க இந்த விலங்குகளை பிடிப்பதற்கெல்லாம் வலை வீச அப்படியே பிடிக்கணும் அதுக்காக வந்து வலை எடுத்துட்டு போனாங்க வலை எடுத்து கொண்டு போனாருன்னு சொல்லும்போது சேக்கிளாருக்கு மனசு எதிர்கால நிகழ்ச்சி வந்துட்டது இவர் பிறப்பின் வலையை அறுக்கப் போகிறவர்கள் ஆனா இந்த வலையை போனாலே வலை என்பது மற்ற பொருட்களை எல்லாம் அகப்படுத்தும் ஆனால் இவர் வந்து எல்லாத்தையும் பிறவியில் அகப்படுத்த வந்தவர் அல்ல பிறவியிலிருந்து விடுபட வந்தவர் எனவே பிறவியிலிருந்து விடுபட வந்தவராக இருக்கிற வலையை அறுக்கின்றவர்கள் ஆனா வலைக்கு முன்னே இவருக்கு முன்னே வலைகள் செல்ல என்றெல்லாம் ஒரு குறிப்பையும் அப்படி தந்து நன்னி நன்னிமாரை குளங்கள் நாட வென்று அடம்பு கொண்டு பார்வை ஒன்று கொண்டு காணும் அன்பர் முன் எண்ணில் ஏகினார் இந்த பார்வை மிருகம்னா மானை காட்டி மானை பிடிப்பது போல சிச்சில விலங்குகள் இவர்த்ததுல பழகும் அந்த பழகு விலங்குகளை வைத்துக் கொண்டு பழகாத விலங்குகளை பிடிச்சிப்பாங்க இந்த மான் மான் பிடிப்பது போல என்று சொல்லுவோம் அதனால குரு கூட பாருங்க குரு குருமூர்த்திகள் வந்து சீடனுக்கு உதேசிக்கிறார் என்ன பண்றான்னு வந்து நடந்ததை வைத்துக் கொண்டு ஆர்ப்படுத்த கொண்டு பிடித்த மற்ற மாணவ கரையெல்லாம் சேர்த்துறது அது போல கோடுவும் பொலிக்கவும் குறுங்கனா குடிக்குளம் மாடு சென்று அருங்கும்பை கொட்டவும் சேடு கொண்ட கைவிழிச் ஓசை செல்லவும் காடு கொண்ட ஏடு கைவளைந்து சென்றது நெருங்கு பைந்த அருகுலங்கள் நீடு காடு கூட நீர் வருங்கடக்குமான வேற சேனிதான் பொருந்தடம் திரைக்கடல் கழிப்பி பரப்பிடை பூம்பெரும் கருந்தரங்க நீலிபுணல் கலிந்திகங்கை பேராறு எப்படி வேகமா போன எப்படி போகும் அது போல எல்லாம் போயினாலும் அப்படி போகின்ற பொழுது சில பாடல்களை நான் விடுகிறேன் என்டையெல்லாம் இதே மாதிரி இவர்கள் சென்று கொண்டே போகிறார்கள் ஆங்காங்க அந்த ஒலி எழுப்புகிறார்கள் ஒ காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒன்று மகிழ்ச்சி வேட்டையாடுவதற்கு மகிழ்ச்சியினாலும் என்ற எண்ணத்தோடு ஒளி எடுத்துக் கொண்டு மிக அருமையாக இந்த படைகள் செல்கின்றன சென்றால் பல பாடல்கள் அப்படி நான் கொஞ்சம் எல்லாருமே இருக்குது ஒரே ஒரு அருமையான ஒரு நான்கு ஐந்து பாடல்களை தாண்டி சொல்லுகிறேன் பல துறைகளின் வேறு வாரலோடு பல பயில் வாழ யார நூடைமா உல மூடு படர்வான ஊரு சீன மூடு கவர் நாய் நிலவியூடல் பவர் நெறி சீர் புல நொறு மன நிறை தடை செய்த பொறிகளின் நல உலவி அருமையான பாட்டு இந்த சொந்தத்தை மாத்திட்ட என்னத்தில் வலையை வீசி சில மிருகங்கள் காலுக்கும் இடையூறு வரும் இருந்தாலும் அதனால என்ன பண்ணாடி பெரிய வலை அந்த வலையில சில மிருகங்கள் மான் மற்ற ஆப்ட்டு பயந்து மிரண்டு பிச்சிட்டு நிற்குது அப்படி அந்த இழுத்து இழுத்து சில மிருகங்கள் அந்த வலையை விட்டு வெளியில வந்தது அப்பா நல்ல வேலை கிடைச்சோன்னு வரும்போது உடனே நாய்கள் போய் அப்படியே சுத்தி வளைச்சுட்டு அப்போ தாம் பிடிக்கப்பட்ட அந்த வலையை எடுத்துக்கொண்டன ஆனாலும் தனக்கு முன்னே என்ன வந்து சூழ்ந்து விட்டது நாய்கள் வந்து சூழ்ந்து விட்டுதான் இவ்வளவுதான் செய்தி இவ்வளவுதான் செய்தி இது சேக்கலாறு கைக்கணும்னு என்ன சைவ சித்தாந்தம் வந்துட்டது சைவ சித்தாந்தம் விலங்குகள் என்ன சுவாமி திவினி இருக்கு இந்த பெரிய வலை நம்ம ஆமா அது வலைங்கிறது யார் சொன்னா வலையின்னு சொல்லாம அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அருங்கிருவனி இருள் சேர் இருவனின்னு சொன்னார் யாரு திருவள்ளுவன் இவர போய் ஒண்ணும் இல்லாதவனு சொன்னா மறையாந்த பேச கேட்கலாமே இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொறுப்பு மாட்டு அருமையா சொன்னார் சேரா நல்வினை தீவினை ஆகிய இருந்தா இறைவன் பொருள் பொருள் புரிந்தார் புகழையே தெரியும் சொல்லி வந்தால் உனக்கு இருவினையும் நீங்கும் என்று சொன்ன என்ன தெரியுமா சொல்லியிருக்கார் தெரியல கடவுள் யார் தனியா நீங்க கடவுள் வாழ்த்து ஒரு எம்பிதலாம் திருவொள்ளுவனார் கடவுள் வாழ்த்து என்றா ஒரு எழுபத்தஞ்சு பக்கம் எழுதலாம் கடவுள் ஆதிபகவன் வாலறிவன் மலனிசு ஏகினான் அறவாழி அந்தனன் எங்குணத்தான் பொரிவாயில் ஐந்தவித்தான் அறவாழி அந்தனன் இறைவன் இறைவனை சொல்கிற சொற்கள் எழுத ஆராயலாமையா என் சாமி எப்படி எல்லாம் வழிபாடு செய்யணும் மலைமிசை ஏகனான் மானடி சேர்ந்தார் அறவாடி அந்த தால் சேர்ந்தார் தனக்கோமில்லாதான் தால் சேர்ந்தார் இந்த சேர்ந்தார் சேர்ந்தார் அதெல்லாம் மனதால் நினைத்தல் அர்த்தம் பொருள் சேர் போழ் புரிந்தார் வாயினால சொல்றது அர்த்தம் தாளை வணங்கா தலை உடம்பினால வணங்கணும் அர்த்தம் மனம் மொழி மெய் ஆகிய மூன்றானும் வணங்க வேண்டும் வாயே வாழ்த்து கண்டாய் கால்களால் பயன் என் பிரித்து பிரித்து சொன்னார் திருவள்ளுவர் கோழில் பொரியல் குணமிழவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை பெருமானுடைய திருவடியை வனங்கல என்று சொன்ன அந்த தலை கோலில் பொறியில் குணமிழவே அது என்ன விளங்க மாட்டேங்குது பிஹெச்டி ஸ்டாண்டர்டு இது கொஞ்சம் பெருசா தான் போயிட்டாரு கோலில் பொரியல் குணமிழவே வளங்குல சாமி அப்படின்னு கேக்குறதுக்கு என்ன இருக்குனர் காது கேக்கல என்ன செவ் கண் எதுக்காக இருக்குது பாக்கிறதுக்கு இருக்குது அது கண்ணாடி தெரியல என்ன அர்த்தம் பாய் இருக்குது நல்லா பேசறதுக்கு நல்லா பேசுறோம் வாங்குற ஆண்டவனை வாழ்த்துறோம் அது செய்யல என்ன என்ன பண்றது அது போல தலை இருக்குது ஆண்டவனை வனங்கல என்ன அர்த்தம் முண்டவுன்னு அர்த்தம் பொ என் குணத்தான் தாலை ஆனால் தவிர தமிழ்மொழி தவிர வேற பாட்டு படிக்கணும் என்ன சொல்றேன்